வணக்கம் நச்சினைய தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாவது செய்தி சேவை ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு இரண்டாம் நாள் திங்கட்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஹேமா ஸ்ரீதர் தமிழக செய்திகள் பாரம்பரிய புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு ஆறு நேற்று தொடங்கியது ஐநூறுக்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி என மகிழ்வுடன் ஜல்லிக்கட்டு நடைபெற்றது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டியை போல் ரேக்லா ரேஸ் பந்தயமும் தென் மாவட்டங்களில் களை தொடங்கியது இந்த ரேக்ளாரேஸ் காலைகளை ரூபாய் இரண்டு லட்சம் முதல் ரூபாய் எட்டு லட்சம் வரை விலை கொடுத்து வாங்குகின்றனர் ஆண்டாளை பெருமைப்படுத்துவது எனது நோக்கம் ஆண்டாள் பற்றிய தனது கட்டுரை தவறாக புரிந்து என கவிஞர் வைரமுத்து விளக்கம் சினிமா காட்சிகள் போல் பல கிலோமீட்டர் கார் துப்பாக்கி சண்டை என போராடி கொள்ளையன் நாத்துராமை போலீசார் பிடித்துள்ளது தெரியவந்துள்ளது தமிழகத்தில் முதல் தவணை போலியோ சொற்று மருந்து வழங்கும் முகாம் வரும் இருபத்தி தேதி நடைபெறுகிறது ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு சொற்று மருந்து வழங்க நாற்பத்தி மூன்றாயிரம் மையங்கள் அமைக்கப்படுகின்றன சேலத்தில் விரைவில் விமான சேவை தொடங்கும் என முதல்வர் பழனிசாமி அறிவித்துள்ளார் இந்தியச் செய்திகள் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமினை ஆங்கிலம் மற்றும் ஹீப்ரூ மொழிகளில் ட்வீட் செய்து பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்றார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா மற்றும் செல்மேஸ்வர் உட்பட நான்கு மூத்த நீதிபதிகளிடையே சமரச பேச்சுவார்த்தை நடத்த ஏழு பேர் குழுவை இந்திய பார் கவுன்சில் நியமித்துள்ளது வரும் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி சந்திர கிரகணத்தை ஒட்டி திருப்பதி ஏழுமலையான் கோவில் பதினோரு மணி நேரம் சாத்தப்படுவதாக தேவஸ்தானம் அறிவித்துள்ளது காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தியை கர்நாடக முதல்வர் சித்தராமையா மற்றும் மாநில காங்கிரஸ் தலைவர்கள் சந்தித்து சட்டஸ்பேரவை தேர்தல் குறித்து ஆலோசனை நடத்தினா் மனிதனை சந்திரனுக்கு அனுப்பும் தொழில்நுட்பம் தொடங்கப்பட்டு இருப்பதாக இஸ்ரோவின் புதிய தலைவராக பொறுப்பேற்றுள்ள சிவன் தெரிவித்துள்ளார் பெரும் நாட்டில் கடலுக்கடியில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இது ரிக்டர் அலுவலில் ஏழு புள்ளி பதிவாகியுள்ளது உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் சமூகத்தினருக்கு இங்கிலாந்து பிரதமர் தெரசா பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் வாட்ஸ்ஆப் குரூப் சாட்களை ஹேக் செய்ய முடியும் என்று ஜெர்மனியைச் சேர்ந்த இணைய பாதுகாப்பு ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் இந்தியாவிலிருந்து பெறப்படும் இணைய சேவை மிக மோசமாக இருப்பதால் நேபாளம் சீன டெலிகாம் குளோபலுடன் இணைந்துள்ளது வணிகச் செய்திகள் வங்கி அல்லாத நிதி நிறுவனமான கேபிட்டல் ஃபஸ்ட் நிறுவனத்தை ஐடிஎஃப் சி வங்கி வாங்குகிறது இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு இதுவரை இல்லாத அளவுக்கு உயர்ந்து நாற்பத்தி ஓர் நூற்றி பனிரெண்டு கோடி டாலராக உயர்ந்துள்ளது ஜிஎஸ்டி நடைமுறையால் வர்த்தக பொருட்களை பிற மாநிலங்களுக்கு அனுப்புவதற்கு வரும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் இவே பில் கட்டாயமாகிறது கடந்த ஆண்டு ஏப்ரல் முதல் டிசம்பர் வரையிலான காலகட்டத்தில் ஆயிரத்தி சிறப்பு ரயில்களை இயக்கியதன் மூலம் தென்னக ரயில்வே ரூபாய் ஐம்பத்தி கோடி வருவாய் எட்டியுள்ளது விளையாட்டுச் செய்திகள் இந்தியா தென்னாப்பிரிக்காவுக்கு இடையேயான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து முன்னூற்று முப்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்துள்ளது டெல்லியில் சையத் முஷ்டாக் டிராபி டி கிரிக்கெட்டில் டெல்லி அணிக்காக ஆடி வரும் அதிரடி மற்றும் பேட்ஸ்மேன் ரிஷப் முப்பத்தி பந்துகளில் சதமடித்து சாதனை படைத்துள்ளார் நியூசிலாந்தில் நடைபெற்ற வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை போட்டியில் இந்திய அணி ஆஸ்திரேலிய அணியை ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது சென்னையில் நடைபெற்ற ஐ எஸ் எல் தொடரில் சென்னை புனே அணியை ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது மணிப்பூர் தலைநகர் இம்பாலில் நடைபெற்று வருகின்ற தேசிய ஹாக்கி சாம்பியன்ஷிப் லீக் போட்டியில் தமிழக அணி நான்குக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் மணிப்பூர் அணியை தோற்கடித்து காலிறுதிக்கு முன்னேறியது திரைச்செய்திகள் சங்கர் இயக்கத்தில் கமல் நடிப்பில் உருவாகவுள்ள இந்தியன் டூ படத்தின் கான்செப்ட் ஓவியராக விஸ்வநாத் சுந்தரம் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளாா் தீபிகா படுகோனே நடித்த பத்மாவத் திரைப்படம் இந்த மாதம் இருபத்தி தேதி ரிலீஸ் செய்ய திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ரஜினிகாந்தின் டூ திரைப்படம் வழக்கமான படங்களைப் போல் நூற்றி நிமிடங்கள் இல்லாமல் ஹாலிவுட் படங்களைப் போல நூறு நிமிடம் மட்டுமே இருக்கும் என்று சொல்லப்படுகிறது பார்த்திபன் விஜய் சேதுபதி உள்ளிட்ட பதினோரு பேருக்கு பெரியார் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக திராவிடக் கழக தலைவர் கே வீரமணி அறிவித்துள்ளார்